ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் மகாலயபட்சத்தில் மகாலயசிராதத்தைஅனுஷ்டிக்க வேண்டியதான முறையை பார்த்து நிறுவோம் அதில் இந்த வருடம் பக்ஷமஹாலயத்தை இந்த மகாலயபக்ஷத்திலேயே செய்துடலாம் என்பதை பார்த்தோம் சக்கரன் மகாலயம் அதாவது நடுவில் ஒரு நாளைக்கு ஹிரண்யரூபமாகவோ அன்னரூபமாகவோ செய்யக்கூடியதான சக்கரன் மகாலயத்திற்கு காலத்தை இந்த வருடம் பார்க்கலாம் இந்த சக்கரன் மகாலயம் செய்யணும் என்று தர்மசாஸ்திரம் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஆஷாட்யாஃப் பஞ்சமே பக்ஷே கன்னியாசம்ஸ்தே திவாக்கரே யோவை ஸ்ராத்தம் நரக் குறியாது ஏகஸ்மின் அபி வாசரே என்று காண்பிக்கிறது இந்த வாக்கியம்தான் சக்கரன் மகாலயத்திற்கு வாக்கியம் இந்த சக்கரன் மகாலயத்தை எப்போது செய்யணும் அப்படின்னா கன்னியாராசியில் சூரியன் இருக்கிற பொழுது செய்யணும் ஆகையினாலே தான் இது எப்போ பண்ணுற வழக்கம்னா மகாலயபக்ஷம் ஆரம்பித்தாலும் கூட புரட்டாசி மாதம் எப்போது பிறக்கிறதோ புரட்டாசி மாதம் பிறந்த பிறகு இந்த சக்கரன் மகாலத்தை செய்வது வழக்கம் ஆகையினாலே தான் பஞ்சமி முதற்கொண்டோ மகாலயபக்ஷத்தை செய்யலாம் அஷ்டமி முதற்கொண்டு செய்யலாம் என்றெல்லாம் தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ஏன்னா புரட்டாசி மாதம் பிறக்கணும் என்பதனாலே இந்த வருடம் புரட்டாசி மாதம் அதிக மாதம் அதாவது மல மாசமாக இருப்பதனாலே இந்த வருடம் சக்கரன் மகாலயத்தை இப்பொழுது செய்ய முடியாத நிலை அப்போது இதை எப்போ செய்யணும் அப்படின்னா ஐப்பசி பிறந்துதான் இந்த சக்கரன் மகாலயத்தை செய்யணும் ஏன்னா அதற்கு காலம் அப்படின்னு பேர் அதாவது முக்கியமாக நாம் செய்ய வேண்டியதான காலம் சக்கரன் மகாலயத்திற்கு புரட்டாசி மாதம் பிறந்ததும் செய்யணும் என்று பொதுவாக சொல்லியிருந்தாலும் இந்த வருடம் புரட்டாசி மாதம் அதிக மாசமாக மல மாசமாக இருப்பதுனாலே ஐப்பசி மாதம் பிறந்து சக்கரன் மகாலயத்தை செய்யணும் அப்போது இந்த மகாலய பட்சங்கள்லாம் முடிஞ்சு போயிடுமே அப்படின்னா முடிந்தாலும் தப்பு இல்லை யாவத் விருஷ்டிக த யாவத் விருஷ்டிக தரிசனம் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் சக்கரன் மகாலயத்தை செய்ய முடியாத நிலை ஏற்படும் எப்போ அப்படின்னா ஏதாவது ஆசூச்சங்கள் ஏற்பட்டால் சக்கரன் மகாலயத்தை செய்ய முடியாமல் போகும் அல்லது இந்த புரட்டாசி மாதத்தில் நம் தாயார் தகப்பனார்களுக்கு பிரத்யாப்திக ஸ்ராத்தம் வந்தால் இந்த சக்கரன் மகாலயத்தை செய்ய முடியாமல் போகும் ஆனால் இந்த பதினாறு நாளைக்கு செய்யக்கூடியதான தர்ப்பணத்தில் எந்த தடையமே இல்லை நடுவில் பிரத்யாப்திக ஸ்ராத்தம் தாயார் தகப்பனார்களுக்கு வந்தாலும் கூட ஸ்ராத்தம் முடித்த பிறகு அந்த தர்ப்பணத்தை செய்துடலாம் பக்ஷ மகாலயத்தில் ஆனால் சக்கரன் மகாலயம் எப்போது செய்யணும்னா தாயார் தகப்பனாருடைய புரட்டாசி மாசம் வந்தால் தாயார் தகப்பனாருடைய ஆன பிறகு தான் செய்யணும் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது பித்தோர் மிருததினாத் பூர்வம் நதன்மாசி மகாலயம் பித்திரோஸ்ரா நிர்வர்த்திய பஷாத் குறியான் மகாலயம் என்று காண்பிக்கிறது இந்த வாக்கியம் சக்ரண் மகாலயத்தை குறித்து தான் சொல்கிறது எப்போ கன்னியாகத்தே சவித்தரையில் அதாவது புரட்டாசி மாசத்தில் தாயார் தகப்பனார்களுக்கு செய்ய வேண்டியதான ஸ்ராத்தம் வருதோ அப்போ தாயார் தகப்பனாருடைய ஸ்ராத்தம் ஆகற வரையிலும் மகாலய செய்ய முடியாது அப்போது எப்போ செய்யணும்னா பித்தரோ ஸ்ராத்தந்து நிர்வர்த்தியா பஷாத்துக்குறியான் மகாலயம் தாயார் தகப்பனார்களுடைய ஸ்ராத்தம் ஆன பிறகு செய்யணும் என்று காண்பிக்கிறது இப்போது புரட்டாசி மாசம் கடைசியில தான் தாயார் தகப்பனார்களுக்கு ஸ்ராத்தம் வருது அப்படின்னா அப்போது ஸ்ராத்தத்தை செய்துட்டு அதற்கு பிறகும் செய்யலாம் என்றுதான் நமக்கு காலத்தை அந்த அளவுக்கு நீட்டித்து காண்பிச்சுருக்கா அதாவது புரட்டாசி மாதத்தில் சக்கரன் மகாலயம் செய்ய முடியாவிடில் நரக்க சதுர்தசி வரையிலும் காலம் இருக்குது அதாவது தீபாவளி வரையிலும் காலம் இருக்குது சக்கரன் மகாலயத்திற்கு அதற்குள்ளும் நம்மால் செய்ய முடியல அப்படின்னா யாவது விருஷிவத் விருச்சிகம் யாவது ஆகத்தம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் வரையிலும் இந்த சக்கரன் மகாலயத்திற்கு காலம் சொல்லியிருக்க இந்த வாக்கியங்கள்லாம் சக்கரன் மகாலயத்தை தான் குறிக்கிறதே தவிர இந்த பதினாறு நாளைக்கு நாம் செய்யக்கூடியதான சிராதத்தை குறிக்கலை இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி வரையிலும் சக்கரன் மகாலயம் செய்வதற்கு காலத்தை நமக்கு கொடுத்துருக்கா அப்படிங்கிறதுனாலே இந்த வருடம் புரட்டாசி மாதம் மல மாசமாக இருப்பதினாலும் ஐப்பசி பிறந்து நாம் இந்த சக்கரன் மகாலயத்தை செய்யணும் இந்த சக்கரன் மகாலயம் செய்கிற பொழுது சில தினங்களை தவிர்க்கணும் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது கர்த்துஷ்ட புத்திர தாராணாம் ஜென்மர்காணிச்ச வர்ஜயேத் விபதி பிரத்யேச் செய்வ வதே சந்திராஷ்டமே ததா தன்னுடைய ஜென்மநக்ஷத்திரமாக இருக்கக்கூடாது குழந்தைகளுடைய ஜென்மநக்ஷத்திரமாக இருக்கக்கூடாது மனைவியினுடைய ஜென்மநட்சத்திரமாக இருக்கக்கூடாது அது மாதிரி ஜென்மநட்சத்திரமாக இல்லாத தினத்திலேயும் சந்திராஷ்டமமாகவும் இருக்கக்கூடாது அப்படி சந்திராஷ்டமமாக இல்லாத தினத்தில் இந்த சக்கரன் மகாலயத்தை செய்யணும் இப்போது புரட் ஐப்பசி பிறந்த உடனே சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் என்கிற வித்தியாசங்களை பார்க்க வேண்டாம் ஏன்னா புரட்டாசி மாதம் செய்ய வேண்டியதான சக்கரன் மகாலயத்தை தள்ளி செய்வதனாலே சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை அதே போல் தாயார் தகப்பனாருடைய திதியையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டியதில்லை அது மகாலய பட்சத்திலே வந்தால்தான் அந்த நியமங்கள் எல்லாம் நாம் தள்ளி செய்வதனாலே எந்த திதியில் வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த மகாலயத்தை விரத தினமாக இல்லாமல் இருக்கணும் அதாவது ஏகாதசி உபவாச தினமாக இருக்கக்கூடாது அது மாதிரி இல்லாத தினமாக பார்த்து இந்த சக்கரன் மகாலயத்தை ஐப்பசி பிறந்து செய்திடலாம் இந்த வருடம் அதுபோல் தான் அமைஞ்சிருக்கு இதை நாம் முன்னரே ஒரு உபன்யாசத்தில் விரிவாக பார்த்துருக்கோம் இப்போ மகாலயபக்ஷம் விஷயமாக வரிசையாக பார்த்துன்னு வர்றதுனால இந்த இடத்துல பார்க்குறோம் இதை ஆகையினாலே இந்த வருஷம் ஐப்பசி பிறந்து நாம் இந்த சக்கரன் மகாலயத்தை செய்யணும் கட்டாயம் செய்யணும் ஏன்னா நம்முடைய காரணிக பிதற்களையும் உத்தேசித்து செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் இது ஒன்று நாம் செய்கிறோம் இரண்டாவது காசி யாத்திரை போன்ற யாத்திரைகள் போகிற பொழுது அந்த க்ஷேத்திரத்தில் செய்யக்கூடியதான தீர்த்த ஸ்ராத்தம் அதிலும் நாம் காரணிக பிதர்க்களை உத்தேசித்து செய்யணும் இந்த சக்கரன் மகாலயம் என்பதை காரணிக பிதர்க்களை உத்தேசித்து நாம் கட்டாயம் செய்யணும் என்று இருப்பதனாலே நாம் இதை ஐப்பசி பிறந்து கட்டாயம் செய்தாகணும் இதில் காரணிக ஏன் விசேஷமாக நாம் இதில் ஆராதிக்கிறோம் அப்படின்னா இதற்கு நிறைய காரணங்கள் நம்முடைய தர்மசாஸ்திரம் நம்முடைய புராணங்கள் காண்பிக்கிறது புராணங்களிலே நிறைய சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு காரணிக பிதற்களை உத்தேசித்து என்ன விதமாக காரணிக பிதர்க்களை எப்படி ஆராதிக்கிறோம் என்பதை அடுத்தடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்